Hi I am Tom Bruce Hey I am Martin Sarcastic Hello I am Alhu Dr Anil Kapur Hi I am Angelina Jolie I am James Bond and we are here to say Bharati talk about bollywood friends Vikas Be Anjali people Hey Barry Bruce it's 120 pass Siranda police officers ku virudhu valanga padumaame appo foreign nenda select panniringa நடி ரூ பாயிண்ட் செவன் பிகப்பம்ல டீசரை வெளியிட்டு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷத்துக்கு அப்புறம் மெயின் பிக்சர் வழிடுற பாலாஜியோட நீ இப்போ என் ஒன் டுவெண்ட்டி பாக்ஸ் ஆஃப் த பாலிவுட் சூப்பர் ஹிட் திரைப்படம் குயின்னு ஏ குயின்னா மும்தஞ்சு நினச்ச படம் தானே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வந்து இதே போஸ்டர் வச்சு நம்மளை ஏமாற்றி கணபதி ராம் தேட்டர் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்களே அப்படின்றது ஏமா இருந்தால் அது நானும் போய் பார்த்தேன் குயின்னு அப்படின்னோடனே சரி இதுவும் ஒரு ஹிந்தி படம் நார்மலாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கா நார்மலாக நம்ம என்ன தெரியும் இந்தி படத்தெலாம் பார்த்திங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாலே ஹீரோஸ் அம்மா ஏழை சாப்பாட்டுக்கே வழியில்லை அம்மா மாதாஜி அப்படின்னும் போது கேஜி ஓன் அப்படின்ற மாதிரி பரம ஏழையாக இருந்தாலும் அவங்க வந்து சுவிட்சர்லாந்துல தான் ஏழையாக இருப்பாங்க பழைய காண்டசாக்கார உடைப்போம் அவங்க வந்து சல்மான் அப்படின்றது என்ன இந்தி படம் எனக்கு தெரிஞ்சது Are very of indie no, really sure it. It's a very famous films தெரியும்பு முக்கால்வாசி அமீர் மீதி இருக்கிறாங்க படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு டேரக்டர் மாதிரி நாட்டில் என்ன நடக்குது எல்லா அருண் பாண்டியன் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி என்ன பண்ணுவோம் இந்த ஸ்டெப் போகிறது எல்லாம் தமிழ் படம் சீரியல் நம்மளுக்கு நடிகர்கள் என்ன கம்பீர படம் வரும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஓடிப்படுங்க ஒரு உட்காந்து பேச மாதிரி இருப்பாங்க போயிட்டு வந்தோகை பீர் அப்படின்னு ஒண்ணு இப்படி பண்ணிட்டீங்களா ஒரு ஏழு தமிழ் படம் எடுத்து அதனால என்னோட போறேன் போனதுக்கு அப்புறம் போல மாதவன் என்ன பண்ணாரு நேரத்தில் வந்து இந்த பொண்ணோட பாஸ்போர்ட் எப்படி வாழ்க்கையிலும் சாப்பாடு என்னன்னு தெரியுமா நண்பன் சாப்பிடும்போது இன்னொரு தூங்கினா தூங்கும் கூட நம்பன் சொல்லிட்டு திணிக்காம சாதாரணிப் உருவாகும் அந்த போகும்போது கிடையாது முடிவெளி முன்னாடி ரொம்ப பிடிக்கும் என்ன சார் <imitation> போயிடும் இது வில்லன்னை சினிமாவது நடுவில் தேவையில்ல வாழ்க்கை இந்த மாதிரி கண்டுபிடிச்சி கிர அப்டின்ற மாதிரி செம்மியான ஒரு ஜர்னி தான் இந்த படம். This is the Queen படம் that you definitely have to watch. அப்படி இல்லடா போடா நான் பார்க்க மாட்டேன் அப்படினா ஒரு 2 years லியோ 1 and 1/2 years ல இதே படத்தை ditto frame by frame அப்படியே எடுத்து நாங்க கதையை தமிழுக்கேத்த மாதிரி மாற்றி கொண்டு வேற லைட்டவு டயலாக் விட்டு யோசிச்சு பாருங்க ஒரு ஹீரோ ஏய் நிம்ப</ul>க்கி நம்மளு அது குடுத்தா நம்ம</ul>க்கி என்ன குடுத்தான் அப்படின்ற மாதிரி தமிழே வராம பேசுது. அத போய் ஓகாந்தா அதுல 400 பாட்டு வரை வச்சிருபாங்க. இந்தி பாட்டு மாதிரியே இருக்கும். கேக்க சகிக்காத இருந்தாலும் back to back பாட்டாவே வந்து நிக்கணும். என் தங்கை என் கனவன் மாதிரி ஒரு ரீமேக் படம் வரணும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வராம இருக்கனோனா you better go watch this Queen. இது டேக் இட் சீ உங்கள் உரிமை சல்மான் பெருமையுடன்